آله قال الله تعالى العظيم والفرقان كما சபீ நபி வசஃபால صدق الله مولانا وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்லா ஜல்லாதிக்கே தாக்கு எம்பெருமான அழைப்பு செல்லும் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சலாபாக்கள் தாவகங்கள் தமகத்தாவகங்கள் சுகதாக்கள் சுவாதிம்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அம்மாவுமின் சாந்தையும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகும் கண்ணியத்திற்குரிய அம்மாவுமின் நெல்லடியார்களே ஹஜினுடைய எந்த புரோக்ராமாக இருந்தாலும் கல்வியா முழக்கத்தை கொண்டு அது ஆரம்பிக்கப்படுகிற பொழுது யாரெல்லாம் கல்வியா சொல்லுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லா அச்சை நசிப்பாக்கி தருவார் அதனால மூன்று முறை கல்வியாவை சொல்லி நாம் நம்முடைய இந்த நிகழ்வை துவங்கலாம் அந்த والنعمة, والنعمة لك لك لك لا, لا لا شريك شريك لبيك لبيك لبيك لبيك اللهم கவல் கும்பரி கல கலமதவல் முழுக்க لا لا لا الله ா நம் அனைவருக்கும் அஜை நசைப்பாக்கி தருகிறோம் அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் முறைத்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே ஐந்து கடமைகளில் இறைவனுடைய காதலை இறைவனுடைய இஷ்கை வெளிப்படுத்துகிற கடமை ஒன்று இருக்கிறது என்றால் அது ஹஜ்ஜி ஹஜ்ஜி தான் அல்லாஹுவின் மீது காதல் காரணம் எழுநூறு கோடி மக்களின் ரபுல் ஆலமின் இந்த வருடம் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அல்லா யாரை நாடுகிறானோ யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் ரபுல ஆலமின் அச்சை கொடுப்பான் பல்லா செல்ல சானகுத்தாலா இன்ஷா அல்லா வருகிற வருகிற வருடங்களிலேயும் நம்மையும் நாடி அவருடைய புனிதமான இடத்திற்கு அழைத்து செல்வான இந்த வருடம் செல்லக்கூடிய நாஜிகளை அல்லா ஜல்ல சானகு நிறைவாகவே குறைகின்றேன் சலாமத்தாக கனிமத்தோடு அல்லா ஜெல்ல சானகு அழைத்து திருப்புவான அன்பிற்குரியவர்களே அல்லாஹின் நல்லே நபிகள் கோமான் சல்லா அழைப்பு செல்ல வந்தவர்கள் அச்சை பற்றி பெருமையாக சொன்னதை போன்று உலகத்தில் வேறு எதைப்பட்டியும் சொல்லவில்லை அன்று பிறந்த பாலகனாக ஒரு மாற்றிக் கொடுக்கிறது என்றால் அச்சியை தவிர வேறு எதுவும் இல்லை தொழுகை அன்று பிறந்த பாலகனாக மாற்ற நோன்பு மாற்ற சக்காத்தை அன்று பிறந்த பாலகனாக ஒரு மணி ஆக்கிக் கொடுக்காது ஆனால் அச்சு மட்டும் அன்று பிறந்த பாலகனாக ஆக்கிக் கொடுக்கும் என்றார்கள் பூமாநவிகள் கோமாசா இந்த ஆஜிகள் இதை போன்று இங்கே வருகை வந்திருக்கிற அத்தனை பேர்களும் மேற்கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் முதல்ல அல்லாஹுவின் மீது காதல் எந்த அளவிற்கு ரகுல அளவின் மீது நேசமும் பாசமும் காதலும் வருகிறதோ அந்த அளவிற்கு அல்லாஹ் அலா தன்னுடைய வீட்டுக்கு மிக வெகுவாக சீக்கிரமாக அமைப்பார் காரணம் கண்ணுக்கு ஒரு ஆற்றல் இருக்கிறது பார்க்கிற ஆற்றல் காதை அல்லாகு படைத்திருக்கிறான் அதற்கு ஒரு ஆற்றல் இருக்கிறது கேட்டு ஒரு ஆற்றல் இருக்கிறது ருசிக்கும் பேசும் இதே போன்று நபுலவின் உள்ளத்திற்கு ஒரு ஆற்றலை வழங்கியிருக்கிறான் அல்லா அமருகிற இடம் அர்சுல்லா அல்லா அமருகிற இடம் உள்ளம் அந்த உள்ளத்திற்கு ஒரு தன்மை இருக்கிறது அதுதான் நேசிப்பது என்ற தன்மை இந்த நேசம் யாரை நேசிக்க வேண்டும் எப்படி நேசிக்க வேண்டும் என்றால் நேசத்திலேயே உயர்ந்த நேசமாக நபிகள் அலிவசம் காட்டிய நேசம் அல்லாஹுவை நேசிப்பது அல்லாஹுவின் மீது காதல் இந்த தேசத்தை விட உயர்ந்த தேசம் உலகத்தில் வேறு எந்த தேசமும் வேறு இந்த தேசத்திற்கு சொந்தக்காரர்களாக இன்றைக்கு ஹாஜிமார்கள் திகழ்கிறார்கள் அச்சுக்கு போகிறோம் என்ற நீயத்து வந்தவுடனே அல்லாஹின் மீது நேசம் வந்து அது நம்முடைய முகத்திலே தெரிய வேண்டும் நம்முடைய நாவிலே அந்த தேசத்தை நடனமாட விட வேண்டும் நம்முடைய உறுப்புகள் அந்த நேசத்தை காட்ட வேண்டும் வரலாற்றிலே எழுதுவார்கள் பகதாதி ஒருவர் புறப்பட்டாராம் ஹஞ்சிக்கு பகதாவிலே புறப்படுகிற பொழுது அவருடைய மகன் கேட்கிறார் வாப்பா நீ எங்க போறீங்கன்னு கேட்கிறார் நான் ஹஜிக்கு செல்கிறேன் மகனே என்று சொல்கிற பொழுது இறைவனுடைய ஆணையத்திற்கு செல்கிறேன் மகன் நினைச்சிட்டாரே இறைவனுடைய ஆணையத்திலே இறைவன் உள்ள இருக்கிறான் என்று எண்ணிக்கொண்டு நானும் வருகிறேன் நானும் வருகிறேன் என்ற அடங்கிடிக்க பிள்ளையையும் அழைத்து செல்கிறார் காமத்துள்ளாவை முதல் முதலாக கண் கோடி வேண்டும் காபாவை என்று சொல்கிறார்கள் அல்லவா அந்த காபாவை பார்க்கிற பொழுது அந்த பிள்ளை பார்த்தவுடனே இறந்து போகிறார் எப்படி இருக்கும் தகப்பினார் அப்பொழுது ஒரு அசிரீரி சப்தம் கேட்கிறது நீங்கள் காபாவை பார்க்க வந்தீர்கள் பார்த்துக் கொண்டீர்கள் ஆனால் உங்களுடைய பிள்ளை காபாவை பார்க்கவில்லை அல்லாகுவை பார்க்க வந்தான் அல்லாகுவை பார்க்க வந்தான் அந்த பிஞ்சின் உள்ளத்திலே இந்த ஆலயத்திலே அல்லாக இருக்கிறான் அவனை பார்க்கவர்களேன் என்று வந்தான் அல்லாகுவாக இருக்கிற நான் அவனை அழைத்துக் என்று ஒரு சொன்ன காதல் எப்படியோ அதை கேட்கவாரு கம்பால நீ பலனை வழங்குகிற இடம்தான் காதா உறுப்புகளில் மாற்றம் வர வேண்டும் முதல்ல காலில்லாமல் இருந்திருக்கலாம் இறைவனுடைய காதலுக்கு அடையாளமாக நிறைய கல்வியா முழக்கங்கள் விக்கிர்கள் திலாமத்துகள் நம்முடைய நாவிலே வர வேண்டும் இதா ரூபு துக்கிரப்பாருமா சொன்னாங்க பார்த்தாலே அல்லாஹியின் இணைப்பு வந்துவிட வேண்டும் அல்ல நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அஜிக்காக நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அதனால நம்மை பார்த்த உடனே அல்லாஹின் நினைப்பு வந்துவிட வேண்டும் சீமாவும் சொல்கிறது முகத்திலேயே நல்லவர்களின் அணையாக வந்துவிட வேண்டும் உறுப்புக்களிலே சமீபத்தில் அஜிக்கு செல்லக்கூடிய ஒருவர் ஒரு எட்டு எட்டரை மணி எட்டு கால் மணி ஆகிறது உடனே சொல்லுகிறார் எட்டே முக்காலுக்கு ஜமாத் இருக்கிறது நான் புறப்படுகிறேன் நீண்ட தூரம் சொல்ல வேண்டியிருக்கிறது என்று புறப்படுகிறார் காரணம் அவருடைய உறுப்பு சொல்லுகிறது உள்ளம் சொல்லுகிறது அஜிக்கு தயாராகிவிட்டார் ரபுநாதனின் தேர்ந்தெடுத்துக் கொண்டான் அணேஷ் காதல் உறுப்புகளில் வெளிப்பட வேண்டும் அபு முஸ்லிம் உல் கவுலானி ரஹமத்துல்லாஹி தான் அணை என்பர்கள் சொல்லுவார்கள் அபு முஸ்லிம் உல் கவுலானி அபாயசீது இஸ்லாமியை யார் பார்க்கிறார்களோ அபூயூது இஸ்லாமியை யார் பார்க்கிறார்களோ அவர் முக்மீனாகி விடுவார் பார்த்தாலே முக்மீனாகிறார் இதை கேட்ட ஒருவர் சொல்லுகிறார் அபூஜையில் ரசூல்லாக பார்த்தாரு ஒருவரை பார்த்தாலே முஸ்லீமாக வேண்டும் என்றார் பெருமானாரை விட இருந்தவர்கள் உலகத்தில் இல்லை அபூஜையில் பார்த்தவுடனே முஸ்லீமாக இருக்க வேண்டுமே என்று கேட்கிற பொழுது அழகாக சொன்னார்கள் அபு முஸ்லிம் கவுரானி அபூஜையில் ரசூனுள்ளா என்ற பார்வையோடு பார்க்கவில்லை ரசூனுள்ளா என்ற பார்வையோடு பார்த்திருந்தால் அன்றைக்கு முஸ்லிம் முகமது குண அப்துல்லா இவர் அப்துல்லாவுடைய மகன் முகமது என்றுதான் பார்த்தார் அதனால் முஸ்லிமாக இல்லை இதை போன்று அபாயில் மிஸ்லாமியை யார் சிறந்தவர்கள் ஈமானில் பவர் உள்ளவர் என்ற பார்வையோடு பார்க்கிறாரோ உடனே ஈமானினுடைய வாக்கியம் அவருக்கு கிடைத்துவிடும் என்று அபு முஸ்லிமில் அகமதுல்லாத்தாரை அல்லவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள் காரணம் அபாய் அசீபுல் இஸ்லாமியே இஷ்கு இருந்தது காதல் இருந்தது முகத்திலே உறுப்புகளிலே நாமிலே உள்ளத்திலே எல்லாம் செல்லக்கூடிய ஆஜிகளுக்கு முதலாவதாக தேவை அம்மாஹுவின் மீது காதல் வர வேண்டும் அழுது புழப்படும் காதலர்களுடைய வரலாறுகளை கொஞ்சம் புரட்டிப்பாரு சிறப்பு இன்றைக்கு தமிழ் வந்துருச்சு ஹஜிலே சென்று எந்த அளவிற்கு காபாவையும் அல்லாஹுவையும் நேசித்தார்கள் என்று காதலர்களின் வரலாறுகளை பாருங்கள் காவத்துள்ளாமை கட்டுகிற வாய்ப்பை கொடுத்தானே அல்லா இப்ராஹிம் அலி இஸ்லாம் எதற்கு தெரியுமா ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபிமான் இருக்க ஏன் அல்லா ஜல்ல சலா இப்ராஹிம் அலி இஸ்லாத்தை கட்ட சொல்கிறார் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் அளவு காதல் மழக்குகள் பேசிக் கொண்டார்களாம் வழக்குகள் இப்ராஹிம் எல்லாம் ஒரு நவியா ஆடுகளை நினைப்பதற்கு பனிரெண்டாயிரம் நாய்கள் அப்ப ஒரு ஆ ஒரு ஆடு ஏறத்தான ஆயிரக்கணக்கான நாய்களை மெய்ப்பது பனிரெண்டாயிரம் நாய்கள் மெய்ப்பதற்கு அந்த நாய்களுடைய கழுத்தில் எல்லாம் தங்கடாலர் வழக்குகள் பேசுகிறார்கள் நாயின் கழுத்திலே இப்ராஹிம் தங்கடாலரை போட்டிருக்கிறார் என்றால் எவ்வளவு ஆடம்பரவாய்கள் ஒன்னே அல்ல வழக்குகளிடத்திலே சொல்லுவான் நீங்கள் செல்லுங்கள் அவரையே போய் கேளுங்கள் ஏன் நாயின் கெழுத்திலே தங்கத்தை போட்டிருக்கிறீர் என்று கேளுங்கள் நேரா இப்ராஹிம் அலி இஸ்லாமத்தில் இறங்குவாங்க நாயின் கெழுத்திலே எதற்காக நீங்கள் தங்கடாக போட்டிருக்கிறீர்கள் என்ற பொழுது இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொல்லுவார்கள் அது கல்வு அத்தகவு நஜிசுள் இருக்காள் தங்கம் ஆண்களுக்கு நஜீஸ் வல் கல்பு நஜீஸ் நாயும் நஜீஸ் நஜீசை நஜீசில் தானே போட வேண்டும் என்பார் ஆண்களுக்கு தங்கமும் நஜீசே நஜீசி நஜீசில போட்டுவிட்டேன் என்று சொல்லுகிற பொழுது சுப்பூவும் குத்தூசும் ரபுணாரில் மனாய்த்து போறோம் நம்ம பெருநாள் ஓதுகிறோம் ஓதுகிறார்கள் வழக்குகள் இன்னொரு முறை ஓதுங்களே எனக்கு சரியாக நினைவு வரவில்லை இன்னொரு முறை ஓதுங்களே என்கிற பொழுது ஓதினால் என்ன தருவீர்கள் என்ற வழக்குகள் கேட்க நான் ஆட்டு மந்தையில் கால்வாசி தருகிறேன் என்றார்க்கிறான் ஒரு வார்த்தைக்கு அல்லா அவர்கள் மீது கொண்ட ஒரு காதல் வார்த்தைக்கு ஆட்டு மந்திரியில் கால்வாசி போதிக்காட்டுகிறார்கள் இன்னொரு முறை மோதி காட்டுங்களே ஓதினால் என்ன தருவீர்கள் ஆட்டு மந்திரில் பாதுகை இரண்டாவது முறை மோதுகிறார்கள் மனதிலே பதியவில்லை மூன்றாவது முறை போதி காட்டுங்கள் ஓதினால் என்ன தருவீர்கள் வழக்குகள் கேட்கிறார்கள் ஆட்டு முழுவதையும் தந்துவிடுகிறேன் மூன்று முறை ஓதி காட்டுகிறார்கள் ஆட்டு கொடுத்து விடுகிறார்கள் வழக்குகள் பார்க்கிறார்கள் இறைவனின் மீது இவ்வளவு காதல் போட்ட மனிதர் உலகத்திலே நான் இவர்களை தவிர நாங்கள் வேறு யாரையும் பார்க்கவில்லை என்று நினைத்துக் கொண்டு சொன்னார்கலாம் நாங்கள் மனிதர்கள் அல்ல வழக்குகள் சோதிப்பதற்காக வந்தோம் ஆட்டு எல்லாம் எங்களுக்கு வேண்டாம் இப்ராஹிம் அளித்த சொன்னார்களாம் கொடுத்ததை நம்பிமா வாங்கி பழக்கப்பட்டவர்கள் அல்ல மேச்சாடு சரி மேக்காட்டி சரி என்னவோ செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார்கள் இறைவனுடைய ஒரு வார்த்தைக்காக இறைவனுடைய பெயரை கேட்டதற்காக அந்த காதலில் அற்பனையும் அர்ப்பணித்தவர்கள் தான் இவராக உள்ளது மணர் அல்லாக வரலாறு எழுதுவார்கள் ஒரு பெண்மணி அல்லாஹுவின் மீது காதலில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் உனக்கு கேள்விப்பட்டேன் பேர் மனைவி இல்லை என்று கேள்விப்பட்டேன் மக்கள் இல்லை என்று கேள்விப்பட்டேன் இல்லை என்று கேள்விப்பட்டேன் உறவினர்கள் இல்லை என்று கேள்விப்பட்டேன் உனக்கு சமைத்து கொடுக்கட்டுமா நான் வந்து உனக்கு ஊட்டி விடட்டுமா அந்த அம்மா பேசிட்டு இருக்கிறாங்க நான் வந்து உன்னை குளிப்பாட்டட்டுமா என்றெல்லாம் பேச பக்கத்தில் மூச்சாலையெல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க பைத்தியம் உதிச்சா ஊட்டி விடுறேங்கிற சமைச்சு கொடுக்குறேங்கிற என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார் உடனே அல்லா இறக்கினார் அந்த பெண்மணி இடத்திலே பேசாதே அந்த பெண்மணி என் மீது காதலிலே பேசிக் கொண்டிருக்கிறார் என் மீது காதலிலே அதனால் அந்த பெண்ணுக்கு நீ வழங்குகிற மரியாதை வழங்கு என்றார் கடவுடாக காதலர்களை அல்லா நேசிக்கிறார் அல்லமா சிபி ரஹமத்துல்லா தானார் வரலாறுகளை புரட்டும் யாராவது ஒருவர் புதட்டு வார்த்தைகளில் அல்லாஹு என்று சொல்லிவிட்டால் சாட்டைகள் அடித்து விடுவார்கள் உள்ளத்திலிருந்து அல்லாஹு வரவேண்டும் அம்மாகு என்பது உள்ளத்தில் வர வேண்டும் என்று சொல்வார்கள் அல்ல மசிபில் அமத்தில்லா தாளை பொழுது ஏதோ ஒரு பொருள் தலைகளை பற்றி ரத்தம் வழிகிறது ரத்தம் பூமிகளை கொட்டுகிற பொழுது அம்மா அம்மா அம்மா என்று திகிரி செய்து கொண்டே பூமியில் விழுந்தது என்று வரலாறு சொல்கிறது ரத்தம் திக்கிற என்றால் குருதி திக்கிற செய்கிறது என்றால் அவர்கள் உள்ளத்திற்குள்ளே திக்கிரு எந்த அளவிற்கு ஊடுருவி போயிருக்கும் அல்லாஹுவின் மீது காதல் எந்த அளவிற்கு ஊடுருவி போயிருக்கும் எண்ணி பார்க்குசை தரா அறிவு கருவூடம் அழிரவியல்லாகவே பார்த்து கேட்கிறார்கள் அன்பு தந்தையை உங்களுக்கு அல்லாகவின் மீது காதல் இருக்கிறதா என்று கேட்க இதில் என்ன சந்தேகம் அல்லாகவின் மீது எனக்கு காதல் இருக்காதா தங்கை சொல்கிறார்கள் அப்படியானால் நபிகள் நாயகத்தின் மீது உங்களுக்கு காதல் இருக்கிறதா இருக்காதா நாயகத்தின் மீது கேட்கிறார்கள் மகன் என் மீது உங்களுக்கு பிரியம் இருக்கிறதா கண்டிப்பாக இருக்கிறதே அண்ணனின் மீது பாகம் இருக்கிறதா கண்டிப்பாக இருக்கிறதே இத்தனை பாகமும் ஒன்றாக எப்படி சேர முடியும் ஏதாவது ஒன்றுதானே இருக்க முடியும் அல்லாவது மின் மீது பாசம் இருக்கிறது என்றால் மற்ற பாசங்கள் எல்லாம் இருக்கக்கூடாதே அறிவியல்லா குத்தல சொன்னாங்க அல்ல சொன்னான் என்ற காரணத்தினால் மற்ற அனைத்தையும் நான் பாசப்பட்டேன் என்றாங்க எனக்கு அல்லாம வேண்டதாம பாசம் ஆனா அல்லூர நேசிக்கணும்னு சொல்லியிருக்கிறான் அல்ல மனைதியை நேசிக்கணும்னு சொல்லியிருக்கிறான் அல்ல பிள்ளைகளை நேசிக்கணும்னு சொல்லியிருக்கிறான் அதனால் நான் நேசப்படுகிறேன் என்றார்கள் அது இறை காதல் அசம்பசரி அமத்துள்ளாஹி தலாநிங்க அவர்கள் சொல்லுவார்கள் காபத்துள்ளாவினை சுற்றிக் கொண்டிருக்கிற பொழுது செல்லுகிற ஹாஜிகளே நீங்கள் இப்பொழுதே நீத்து செய்யுங்கள் அங்கே செல்லுகிற பொழுது ஒரு நல்லடியார்களுடைய தொடர்பையால் தான் எனக்கு கொடுத்துவிடு ஏதாவது ஒரு நல்லடியாருடைய பார்வையை தொடர்பை எனக்கு கொடுத்து என்னுடைய ஈமானை பலப்படுத்து பிரகாசப்படுத்து என்று கேளுங்கள் கண்டிப்பாக நம்மார்கள் கொடுப்பிகளை காட்டி கொடுத்து விடுவாரல்ல நம்முடைய அவர்கள் வந்து விடிப்பார்கள் ஆற்றில் மக்காவிலே தவா செய்யக்கூடியவர்களுக்கு ரபடால மீன் வழங்குகிறார் அதனால நல்லவர்களுடைய தொடர்பு வேண்டுமென்று கேட்க வேண்டும் அசன் பசதி ரஹமத்துல்லாஹி தாலா செல்கிற பொழுது ஒரு அடிமை பெண் ஒரு நீக்கிறோ பெண் யாரு நீ என் மீது வைத்திருக்கிற காதலின் மீது பிரியத்தின் மீது சத்தியமாக எனக்கு இதை கொடு என் மீது வைத்திருக்கிற பிரியத்தின் மீது சத்தியமாக எனக்கு இதை கொடு என் மீது வைத்திருக்கிற பிரியத்தின் காரணமாக எனக்கு இதை கொடுன்னே சொல்லி போது பிரியலாத ஒரு காலடி வைக்க முடியாது திருமையால் உங்களை அழைத்திருக்கிறான் நம்மை அழைத்திருக்கிறான் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் காபாவை பார்க்க வேண்டும் என்ற ஆசை உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷின்களுக்கு வேண்டும் அந்த இடத்திலே கோபிகளை பாதம் பதித்து ரபுடால ரெண்டு ரக்காக்கி நல்ல முறையிலே குசு குது பொழுது ரூபு போனால் அதைவிட பெரிய வாக்கு உலகத்தில் இருக்கிற பெரும் ஆற்றல் நிறைந்த இடம் அந்த காபா அதனால காதலை நாம் உருவாக்க வேண்டும் இந்த காதலின் வெளிப்பாடு தான் துவா ஒரு மனிதன் காதலனாக மாறுகிற பொழுது அல்லாவினுடைய நேமத்தை எண்ணி பார்ப்பாள் அல்லாவின் மீது காதல் வந்தாத்தான் நியமத்தை எண்ணுவான் யாருக்கு காதல் இல்லையோ நேமத்தினுடைய சித்தனையே வராது அல்லாஹ் கொடுத்திருக்கிற நேமத்தை எவ்வளவு இந்த தகுது நியமத்துலாஹிலா துசு அல்லாவினுடைய நியமத்தை என்ன முடிக்கவே முடியாது அத ஒரு சின்ன நியமத்தை ஆருன்ற செய்திக்கு புரியவில்லை இவ்வளவு சம்மா கிளத்துகிறார்கள் அல்லா கொடுத்திருக்கிற நேமத்தை நான் சொல்லட்டுமா என்று சொல்லிவிட்டு தண்ணீர் ஒரு கிளாஸ் நீங்கள் பாணிவன பகுதிகளை போகிறீர்கள் ஆருன்ற செய்தியை பார்த்து கேட்கிறார்கள் அரசரை பார்த்து கேட்கிறார்கள் பாணிவன பகுதிகளை போகிறீர்கள் கடுமையான தாகம் உயிர் போய்விடும் போல் தெரிகிறது இந்த நிலையிலே ஒரு கிளாஸ் தண்ணீருக்கு நீங்கள் எவ்வளவு தருவீர்கள் என்று கேட்டார்கள் ஒரு கிளாஸ் தண்ணிக்கு எவ்வளவு தருவீங்க இந்த தண்ணி இல்லைன்னா முக போயிடும் என் ஆட்சியில் பாதி தருவேன் என்றாலாம் ஆரோக்கியம் சரி குடித்து விடுகிறீர்கள் குடித்ததற்கு பிறகு சிறுநீராக அது வெளியே போகவில்லை என்றால் ஒருத்தருக்கு ஒண்ணுக்கே போகல அதுக்கு எவ்வளவு தருவீங்கன்னு கேட்டாராம் இந்த ஆட்சியிலே இன்னொரு பகுதியை கொடுத்து விடுவேன் உள்ள போகிறதுக்கு ஒரு பகுதி வெளியே போகிறதுக்கு ஒரு பகுதி இப்ப தண்ணீர் ஒரு கிளாஸ் தண்ணீர் இருக்கிறதே ஒரு ஆட்சிக்கு பொருத்தமானது ஈடானது நினைத்து அல்லாஹு போய் அவனுடைய தட்டுவார்கள் ஆகி தட்டுபவர்கள் நீங்க ஒரு பாவம் கூட இல்லாதவனாக நான் காலடி வைக்க வேண்டும் என்று இப்பொழுது மிதிப்பதற்குள்ளே அன்று பிறந்த பாடகனாக தெரியுமா மற்றவர்கள் அடியார்களுக்கு சொல்லுங்களுக்கு சொல்லுங்க ஒருத்தர் சொல்றாரு நான் பெரிய கொடையாளிங்க நான் பெரிய கொடைவல்லலுங்க என்ன அர்த்தம் என்னிடத்தில் வந்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் என்றுதானே அர்த்தம் பெரிய கொடையாடி இலையெல்லாம் கொடைவல்லல் என்றால் என்னை பயன்படுத்திக் என்று பொருள் சொல்லுிறஹீன் அப்படின்னா என்னை பயன்படுத்துங்கள் கேளுங்கள் என்கிறான் ரபு அரவீன் என்னிடத்தில் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் மன்னிப்பை கேளுங்கள் மன்னிப்பை வழங்க தயாராக இருக்கிறேன் உலகத்திலேயே இம்போர்ட் ஆகிற இது ஜப்பான் பொருள் ஜப்பான்ல இருந்து வந்திருக்கு என்று நாம் மதிப்புறம் வந்தவா இதை போல் அண்ணா இடத்துல இம்போர்ட் எழுந்திரிமா மனிதனுடைய கண்ணீர் ரெண்டு சொட்டு கண்ணீரை ரபுள் பார்த்து விட்டார் எனக்காக வேண்டி இவன் கண்ணீரை வெடித்திருக்கிறான் இவன் என்ன கேட்கிறானோ நான் கொடுக்கிறேன் என்கிறான் சாதாரணமாக நம்முடைய வீடுகளிலே பார்க்கலாம் பையன் ரொம்ப சேட்டை பண்ணா தாயார் அடிச்சு வீட்டை விட்டு வெளியே போகும்னு சொல்லிருவாங்க கதவை சாத்திருவாங்க அந்த பையன் அழுதுகிட்டே வெளியே போவான் இனி வீட்டுக்கே வரமாட்டேன்னு சொல்லுவான் சொல்லிட்டு வெளியே போயிட்டு பாதி தூரம் போனதுக்கு பிறகு வேறு எங்கதான் போறது மீண்டும் வருகிறான் வெளியே கதவு தாவிடப்பட்டிருக்கிறது கீழேயே உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கிறான் தாயார் வந்து கதவை தொடர்ந்து அந்த பையன் அந்த கலையில பழுத்து உறங்குவதை பார்த்தா அந்த தாயார் பட்ட அத்தனை திருட்டிய வார்த்தைகளும் மறந்து போய்களும் தரையில படுத்திருக்கிறானே புள்ள தரையில படுத்திருக்கிறானே தட்டி எழுப்பி உள்ள வாடா உள்ள படு இனிமேல் இப்படி இல்லை நீ செய்யாத என்று அந்த தாய் அப்படியே கூடாக மாறி எழுபது தாய்கிசமமான அல்லா ஜல்ல சாணுத்தாலா அவருடைய மாபு தட்டி அல்லா என்ன மனுச்சிரே என்ன மன்னிச்சில் என்ன மன்னிச்சிரு என்று கேட்கிற பொழுது அல்லா ஜல்ல சாணகுலாக உலகத்தில் வேறு யார் மன்னிப்பார் நான் மன்னிக்காமல் யார் மன்னிப்பார் என்று ரபுலான மன்னிப்பை கொடுக்க விரைவுபடுத்துகிறான் வரலாறு சொல்கிற மூசாரகிசலாத்தினுடைய காலத்தில் நடந்தவர்களும் ஒரு பெரிய பாவி உடனிருக்கிறான் எந்த துபாவும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை திடீர்னு வார்த்தை மழை வருது என்ன செய்கிறது விவசாயம் நன்கு வளர்கிறது அல்லாட்ட கேட்கிறாங்க யாரு தான் நீதான் மலையை கொடுக்க மாட்டேன்ன விவசாயத்தை கொடுக்க மாட்டேன்னா எதையுமே கொடுக்க மாட்டேன்னா இப்ப கொடுக்குறீ இல்ல எல்லோரோடும் சேர்ந்து அந்த பாவி தானும் மனமுருகி ரெண்டு சொட்டு கண்ணீர் சிந்தி அழுதுட்டான் அதனால நான் அணிச்சிட்டேன் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் ரெண்டு சொட்டு கண்ணீர் சிந்தி கண்ணீர் சிந்தி அல்லா இடத்தில் அதனால அன்புக்குரியவர்களே நாமும் ரெண்டு சொட்டு கண்ணீர் சிந்தி இவர்களோடு சேர்ந்து யார்லா அந்த காபாவிலே விதிக்கிற வாய்ப்பை எங்களுக்கும் கொடுத்து விடுவாயாக என்று ரெண்டு சொட்டி கண்ணீர் சிந்தி அல்லா என்று சொல்லிட்டா அப்படி எப்படி தூக்கிட்டு போயிடுவான் எப்படி இருக்கிட்டு போயிடுவான் உலகத்தில் ஒரு தனி மனிதனிடத்துல தாயாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பத்து முறை கேட்க சளிச்சு போயிடுவாங்க சளிச்சு போயிடுவாங்க எங்க எனக்கு தேவை இருக்கிறது ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுங்க முதல் தடவை கொடுப்பாரு அடுத்த தடவை கொடுப்பாரு அடுத்த தடவை கொடுப்பாரு நாலாவது தடவை போகும்போது இந்த நாளுக்கு வேற வேலையே இல்லையா என்று சலிக்க ஆரம்பித்து விடுவார் தாய் கூட பலமுறை பலமுறை பலமுறை கேட்கிற பொழுது சலித்து விடுவார் ஆனா நம்ம ரப்புள் ஆரம்பித்து இருக்கிறாங்க தன தடவை கேட்டாலும் நீ என்னென்ன கேட்டாலும் சலிக்க மாட்டேன் என்று ரப்புட அளவில் சொல்லுகிறானே நேரடியாக அல்லாஹ் கேட்பதற்காக செல்கிற இடம்தான் அந்த கால சொல்லாம் ஆனா கேட்கும்போது அல்லாவுடைய அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி கேட்கணும் கேட்கும்போது அல்லாஹுவினுடைய அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி கேட்கணும் இதை பெருமா நான் செல்லாஹு சில பெரியப்படுகிறார்கள் ஒரு பெரிய அரசனை பார்க்கிற சந்தர்ப்பம் கிடைக்கிறேன் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அரசனை கேட்கும்போது ஒரு ரெண்டு ரூபா கொடுங்க அப்படின்னு எழுதியிருக்கும் இது அரசனை கேவலப்படுத்து ஒரு உயர்ந்தவரை சந்திக்கிற பொழுது உயர்வாகத்தான் என்ன வேண்டும் போன்று காள்ளாவை நீங்கள் சந்திக்கிற பொது காபத்துள்ளாவிலே கேட்கிற பொது உங்கள் எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா என் குடும்பத்தை காப்பாற்ற என்று கேட்க வேண்டாம் என் சமுதாயத்தை காப்பாற்ற என் சமுதாயத்திற்கு தள்ளியை கூட என் சமுதாயம் வரதட்சணையிலே இன்றைக்கு மாற்றி போய் இருக்கிறது என்றே அந்த வரதட்சணையிலிருந்து என் சமுதாயத்தை காப்பாற்ற அல்ல என் சமுதாயம் வேற்றுமையிலே வேரூந்தி போய் கிடக்கிறது வேற்றுமையிலிருந்து என் சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்த அல்ல உலகத்திலே நாங்கள் தான் வாழ பிறந்தவர்கள் ஆட்சிக்கு பிறந்தவர்கள் இருப்பே ஆனால் யார் யாரோ எங்களை ஆட்சிப்படைக்கிறார்கள் என்றே இழந்த ஆட்சியை மீண்டும் எங்களுக்கு கொடுறப்பே அப்ப நான் முடியாத உலகத்தில் எது முடியும் சனா நூத்தி இருபது வயசுல அல்லாத குழந்தை கேட்டாங்க கொடுத்தனே இல்லையா அல்லாஹுவால் முடியாதது எதுவும் இல்லை தொண்ணூறு வயதை தாண்டி நரமெல்லாம் பலகீனப்பட்ட நிலையிலே சக்கரியா நிலை சனா பிள்ளையை கேட்டார்கள் கபுலாலமே கொடுக்கவில்லையா முடியாததை கேட்டாலும் அந்த இடத்திலே முடித்து காட்டுபவன் தான் அல்ல முடியாததை கேட்டாலும் முடித்து காட்டுவான் அதனால அன்னார் இடத்தில் இங்கிருந்தே காதலையும் துவாவையும் சேர்த்து நாம் வைத்துக் கொள்வோமே ரபுல் அளவின் நமக்கு எல்லா கொடுக்க தயாராக இருக்கிறார் அடுத்து இங்கிருந்தே நாம கொண்டு போக வேண்டியது நபிகள் நாயகத்தின் மீது பாசம் நாயகத்தின் மீது பாசம் காதல் ரசூல் சல்லா வலைவசிலின் மீது எந்த அளவுக்கு காதல் வசப்பட்டார்கள் வரலாறுகளை புரட்டிங்கள் ஆயிரம் ஆயிரம் வரலாறு மகமூதே ரூ நாட்டின் அரசர் அவர்களுடைய அமைச்சரவையில ஒருவர் இருந்தார் அவர் பேர் முகமத் முகமது முகமது என்றுதான் அழைப்பார்கள் ஒரு நாள் தாஜுத்தீன் தாஜுத்தீன் என்று அழைக்கிறார்கள் மகமூதை ரஜினவி ீன் என்று அழைக்க நாம் ஏதோ தவறு செய்துவிட்டோமா ஏன் நம்முடைய பெயரை மாற்றி அரசர் அழைக்கிறார் என்று எண்ணிக்கொண்டு நான் ஏதாவது தவறு செய்து விட்டேனாம் என்ற அரசிடத்தில் கேட்கிற அரசர் சொன்ன வார்த்தை என்னதையுமா உலக ஆடம்பரத்திலேயே ஊழிப்போயிருக்கிற இந்த காலத்தில் அந்த அரசரை கொஞ்சம் எண்ணிப்பார்கள் நான் முகம்மது என்ற பெயரை ஒழு இல்லாமல் ஒருமுறை கூட சொன்னதை அந்த முத்துலமையின் பெயரை ஒரு முறை கூட ஒழு இல்லாமல் சொன்னதில்லை இன்றைக்கு எனக்கு ஒழு இல்லை என்ற காரணத்தினால் நான் தாஜுத்தீன் என்று சொன்னேன் மார்க்கத்தின் கீடம் மாணவிதானே தாஜுத்தீன் என்று நான் சொன்னேன் அதனால்தான் எனக்கு ஒழு இல்லை நான் சொன்னேன் என்று சொன்னார்களாம் அந்த அசூரின் மீது எவ்வளவு காதல் இருந்திருக்க வேண்டும் பாசம் இருந்திருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க நீங்கள் மதினாவிற்கும் செல்லப் போகிறீர்கள் நாயகத்தின் மீது பாசத்தை கொண்டு செல்ல வேண்டும் நாயகத்தின் மீது மனிதர்கள் அல்ல எல்லாம் பாசப்பட்ட மரம் ஒருவர் வந்து கேட்கிறார் நாயகமே முகமதே இந்த மரம் ஈமான் கொண்டால் நான் ஈமான் கொள்ளுகிறேன் மரத்தை பெருமானாக அழைக்கிற பொழுது அது எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்ற மரம் என்னை பெருமானாக அழைக்கிறார்களே என்று நேரடியாக மரம் கலந்து கொண்டு வந்தது சகிகான அடீசிகள் சொல்லித்தருகிற வரலாறு அசலாம அழைக்கையார் ரசூலல்லா அசலாம அழைக்கையா அறிவல்லா அந்த மரம் சலாம் சொல்கிறது மீண்டும் செல்கிறது தன்னுடைய இடத்திலே மீண்டும் தரிவாளாக நிற்கிறது பார்த்தவர் ஈமால் கொண்டார் வரலாறு சொல்றார் மரத்திற்கு பாசம் இருந்தது மாணவியின் மீது கள்ளும் உள்ளும் நவியின் கரம்பட்டவுடன் பாசத்தை வெளிப்படுத்தியது ஒருவர் பையிலே மறைத்துக் ஒரு பொருளை கொண்டு வருகிறார் நபிகள் பெருமானார் என் பையக்குள்ளே என்ன இருக்கிறது என்று சொன்னால் நான் ஈமான் கொள்ளுகிறேன் என்று சொல்ல விண்ணுக்கு மேலேயும் மண்ணுக்கு கீழேயும் பார்க்கிற ஆட்கள் வைத்து நபிகள் பெருமானாருக்கு பையக்குள்ளே என்ன இருக்கிறது என்று தெரியாதா உள்ளே உடும்பு இருக்கிறது வப்பு என்று சொல்லுவார்கள் அரபியிலே உடும்பு இருக்கிறது என்று சொல்ல உடனே அவர் மாற்றுகிறார் அந்த உடும்புமான் கொண்டால் நான் ஈமான் கொள்ளுகிறேன் என்று சொல்ல பெருமானார் சலல்லா வலிவசனத்தை பார்த்து உடும் அவர்களும் போயிட்டு இருக்கும் போது ஒரு கிராமவாசி நின்று கொண்டிருக்கிறார் திருமண செல்லலா பொழிவு செல்ல உமரடி எல்லா விடத்தில் அந்த கிராமவாசியிடத்தில் கொஞ்சம் சொல்லுங்களே என்று சொல்லுகிற பொழுது உமரடி எல்லா சொன்னாங்க நாயகமே ஆட பார்த்த காட்டா மாதிரி தெரியல நான் போய் சொன்ன ஏதாவது பிரச்சனை வந்தாலும் வந்துடும் நாயகமே பரவாயில்லை போய் சொல்லுங்க என்று சொல்ல நேரா போனவங்க உமரை பார்ப்பிரடி எல்லாம் அல்லாஹ் ஒருவன் என்று நீ சொல் டைரெக்டா அடிச்சாங்க அல்லாஹ் ஒருவன் என்று நீ சொல் என்று சொல்ல அந்த கிராமவாசி ஒரு பார்வை பார்க்குவிட்டு உமரழி அல்லா அவனுடைய கண்ணத்தில் ஒரு அறவுட்டான் உமரழி அல்லா அடுத்தவர்களை அடித்துத்தான் பழக்கம் இவர்கள் அடிவாங்கி பழக்கப்பட்டவர்கள் அல்ல கடிய வாங்கணும்னு நேரரசூல் உள்ளாக்க மாட்டாங்க நாயகமே ஆரம்பத்திலே சொன்னா இல்லையா விவகாரமான வேலை நீங்கள் அனுமதி கொடுங்கள் நாங்கவேன் குறைவாளோடு இருக்கிறேன் தலையை எடுத்து வருகிறேன் என்னை அடிப்பதற்கு இந்த உலகத்தில் யாருக்கு தட்டி இருக்கிறார்கள் பெருமானா கொஞ்சம் அமைதியாயிரு நான் போய் பார்த்துக்கிறேன் தபிகள் பெருமானா சதரேஷனம் செல்கிறார்கள் அந்த கிராமவாசியை பார்த்து ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்கிறார்கள் பக்குவமாக பெருமானா பேசுகிறார்கள் கிராமவாசி வாங்கி வந்த அந்த சதை துண்டை ஒரு சப்பையாட்டா அரபிகள் வாங்குவாங்க நாம வாங்குற மாதிரி நூறு கிராம் கொடுங்க காக்கிலோ கொடுங்கிற வேலை அவனுக்கு இருக்காது வாங்கின ஒரு ஆட்டு சப்ப அல்லது ஒரு ஆட்டையே முழுசா தூக்கிட்டு போவான் இன்னைக்கும் அதுதான் நடைமுறை ஒரு சப்பையை தூக்கி முன்னாடி போட்டு இது ஈமான் கொண்டால் நான் ஈமான் கொள்ளுகிறேன் என்று சொல்ல திருமண சதல்லா வலிவசெலவன் அவர்கள் மண் அண நான் யார் என்று அதனை பார்த்து கேட்கிறார்கள் நான் யார் என்று கேட்கிறார்கள் உடனே அது சொன்னது அந்த முகமத் அந்த மகமூத் அந்த தஹா அந்த யாசின் அந்த அந்த முபசித் வரிசையாக இருக்கிறது நீ யாரை வணங்குகிறாய் நான் ஏவ இறைவன் கடலிலே பாதை அமைத்துக் கொடுத்தானே அந்த ரப்பை சொர்க்கத்திலே அல்ல வழித்தடத்தை கொடுத்தானே அந்த ரப்பைத்தான் நான் வணங்குகிறேன் என்னை நேசிப்பதை பற்றி நீ என்ன சொல்கிறார் என்று அந்த மாமிசத்திடத்திலே கேட்கிற பொழுது கதகமன் தசக்கா உம்மை பரிசுத்தப்படுத்தி இவர் வெற்றி பெற்று விட்டார் தசா உம்மை கேவலப்படுத்தி இவர் நஷ்டமடைந்து விட்டார் என்று அந்த மாமிசன் சொன்னது இதை கேட்ட கிராமவாசி தன் ஊருக்கு சென்றார் முன்னூறு பேர்களோடு திரும்புகிறார் அத்தனை பேர்களும் இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்று வரலாறு சொல்கிறதே அன்புக்குரியவர்களே அந்த கிராமவாசி காதலராக மாறுகிறாரே என்ன காரணம் என்னை பார்க்க வேண்டும் உடும் கரு கூட நாயகத்தின் மீது அன்பையும் பாசத்தையும் செலுத்துகிறேன் பயிற்சி விட்டு வாழ்ந்து அந்த வருகிறார்கள் நபியை உங்களை பார்க்க வேண்டும் என்று நான் வீட்டிலே நினைப்பேன் நாயகமே ஓடி வந்து உங்கள் முகத்தை பார்த்து விடுவேன் எனக்கு சந்தோஷம் ஏற்படும் நாயகமே ஆனால் நீங்கள் மறித்து விட்டால் நீங்கள் உங்களை பார்க்க வேண்டும் என்று நான் நினைத்தால் என் நிலையில் என்னாகுமோ என்று நினைத்து நான் அழுகிறேன் அதுக்கப்படுகிறேன் நாய்களே என்று சொல்லுகிற பொழுது உங்களை பார்க்க முடியுமா நாயகமே என்று கேட்க நீ யாரை புரியப்படுகிறாயோ அவரோடு நாம் அதிகமும் கொண்டால் நாயகத்தோடு மறுமையிலும் இருக்கலாம் என்ற பாலத்தை கற்றுத்தருகிறார்கள் எனவே பெருமானாரின் மீது பாசம் அதிகமாக வேண்டும் அன்புக்குரியவர்களை வரலாறுகளை கொஞ்சம் பார்க்கிறோம் வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ அந்த வழியிலே நடந்தால் நடக்க முடியாது உங்களைப் போன்று ாரோ அந்தால் சொத்திற்கு வந்துவிடலாம் என்று அடிப்பு செல்லப்பட்டவர்கள் சொல்லிக்கொடுத்த வரலாற்றைச் சொல்கிறார்கள் அன்புக்குரியவர்களை வேண்டும் அப்துல்லி யாரால் போக்கி விடுறப்பே கண்மணி நாயகத்தை கண்டதற்கு பிறகு என்னுடைய மனைவி என்னுடைய மக்கள் என்னுடைய சொத்து என்னுடைய உத் என்னுடைய உறவுகள் யாரையும் பார்க்க நான் விரும்பவில்லை என் கண்மொழியை போக்க போக்குறமே என்று பெருமானார் சலல்லா மணிவசலத்தை பார்த்த கண்கள் வேறு யாரையும் கூடாது என்று கேட்டார்கள் அல்லா கண்ணை எடுத்தான் கண் பார்வையை எடுத்தால் வரலாறு சொல்கிறது எவ்வளவு கால நிறைந்திருக்க வேண்டும் அன்புக்குரியவர்கள் அந்த நாயகத்தின் மீது பாசத்தின் வெளிப்பாடாக இங்கிருந்தே பல லட்சம் செலவாத்துகளை கொண்டு செல்ல வேண்டும் பெருமானார் சலல்லா மனைவ செலவு அவர்களுக்காக எப்பொழுது ஹஜுக்கு தயாராகவர்களோ அப்பொழுது இருந்தே தினமும் ஆயிரம் செலவாத்தி இரண்டாயிரம் செலவாத்தி நம்முடைய ஆற்றலுக்கு ஏற்றவாறு செலவாத்துகளை சேமிப்பு சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு உயர்ந்தவரை பார்க்க செலுகிற பொழுது அவரின் நாம் பரிசுகளை வாங்கி செல்லுகிறோமே எண்ணி பார்க்கிறோம் ஒரு கலெக்டர் வெறுமனே போய் கை கொடுத்து விட்டு வருகிற நல்ல வழக்கம் இல்லை அல்லவா பெருமானார் அவர்களை பார்க்க போகிறோமே பெருங்கையோடு போவதா பெருங்கையோடு போவதா கௌசல் அவர்கள் பெருமானாரை பார்க்கிற பொழுது சொன்னார்கள் ஐம்பத்தி ஒன்றாவது வயதிலே கண்மணி நாயகத்தை காணுகிற பொழுது சொன்னார்கள் நாயகமே ஒரு கோடி முறை சரவாத்தையும் மோதி உங்களுக்கு முன்னால் வந்திருக்கிறேன் நாயக ஒரு கோடி முறை சலமாத்தை ஊரை வந்திருக்கிறேன் நாயகமே என்னுடைய பாவங்கள் மரத்தின் இலைகளை விட அதிகமாக இருக்கிறது நாயகமே என் பாவங்கள் மரத்தின் இலைகளை விட அதிகமாக இருக்கிறது என் பாவங்கள் கடலின் மணலை விட அதிகமாக இருக்கிறது நாயகமே என்னுடைய பாவங்கள் மலைகளின் துளியை விட அதிகமாக இருக்கிறது நாயகமே எனக்கு பரிந்துரை செய்யுங்கள் நாயகமே என்று ஹவுசில் ஆலும் சொல்கிறார்கள் என்றால் அன்புக்குரியவர்களை நாம் யமாத்திரம் ஹோமான் நவியர் கோமான் சதம்பாபு அழிப்பு செல்லும் அண்ணவர்களை சந்திக்க செல்கிற பொழுது நிறைய சடமாத்துக்களை அன்பையும் காதலையும் வெளிப்படுத்திக் கொண்டா இங்கிருந்தே தயாராகி அல்லவா செல்ல வேண்டும் அன்புக்குரியவர்களை பார்க்க வேண்டும் என்று கண்ணுக்கும் உள்ள தூரத்தை விட உன் காதுக்கும் உன்னுடைய செவிக்கும் கேட்குதலுக்கும் தூரத்தை விட உன் உடலுக்கும் உயிருக்கும் தூரத்தை விட நான் நெருக்கமாக வேண்டுமா என்றல்லாம் இருக்கிறான் எனக்கு புரிய இதை விட எப்பெருக்கமாக வேண்டும் எப்படி நெருக்கமாக முடியும் என்று மூசா அலை கேட்கிற போது என்னுடைய அபிபான கண்மணி நாயகத்தின் மீது சலபாத்தை சொல்லுங்கள் நான் நெருக்கமாக விடுகிறேன் என்றால் நபுல் அளவின் அன்புக்குரியவர்களே மூசாலி இஸ்லாத்திற்கே கட்டளையிடுகிறார்கள் என்றால் மற்ற நவிமார்களே நாயகத்தின் மீது சலபாத்தை சொல்லியிருக்கிறார்கள் என்றால் நாம் சொல்ல வேண்டாமா எம்மாத்திரம் அன்புக்குரியவர்களே நாம் சலபாத்தை எந்த அளவிற்கு சொல்லி வேண்டும் அவைக்கே வாய்ப்பு கிடையாது ஆனால் ஒரு கிராமவாசி தாண்டி வந்து என்னவோ செஞ்சு பார்க்கிறாங்க நோண்டி பார்க்கிறார்கள் அமர்ந்து விட்டார் ார்கள் இல்லை இல்லை திவரகி அலி இஸ்லாம் தான் அவரவைத்திருக்கிறார்கள் உலகத்தில் யாருமே சொல்லாத ஒரு சலவாத்தை விட ஒந்திக்கொண்டார் அது என்ன சலபாட்ச நாயகமே என்று கேட்கிற பொழுது செய்வாயாக இதற்கு முன்னால் எத்தனை பேர் செய்தார்களோ அத்தனை நன்மையையும் சேர்த்து மொத்தமாக கூடுல்லாம் நாயகத்தின் மீது சரவாற்ற சொல்வார்களோ அத்தனை சேர்த்து மொத்தமாக உயர்ந்த வழக்குகள் எவ்வளவு சலவார்த்தை அத்தனை நன்மையையும் சேர்த்து நாயகத்திற்கு உயர்ந்த சலவார்த்தை சொல்லி ாரோ அவருக்குளை மறுமை நாளையிலே அல்லா பிரகாசத்தை வழங்கி விடுவான் பெருவாத செய்கிறார்கள் அலைவடியே சொல்லுகிற பழக்கம் நமக்கு வந்துவிட்டால் தன்னுடைய தர்பாருக்கு எப்படியும் அழைத்து விடுவார்கள் நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அடியாத்தாரா நாயகத்தை பார்த்து கேட்கிறார்கள் நாயகமே உங்களின் நான் எவ்வளவு சரவாத்தை சொல்லட்டும் நாயகரே என்று கேட்க ஒரு நாளில் எவ்வளவு சொல்லட்டும் கால்வாசி சொல்லட்டுமா நாயகவே என்கிற பொழுது இங்கே வேலை நேரம்லாம் போக கால்வாசி நேரம் உங்களின் மீது சலவாத்தை சொல்லட்டுமா அதை விட அதிகமாக்கினார் நல்லது என்றார்கள் அதைவாசி சொல்லட்டுமா அதை விட அதிகமாக்கினார் நல்லது எல்லா நேரங்களும் தொழுவி நேரம் போகே மற்ற வேலைகளின் நேரம் போகே மற்ற நேரங்களில் உங்களின் மீதே சொல்லிக்கொண்டிருக்கவா நாயகவே என்று உபைகிவிடு காவிரதிகளா சொல்லுகிற பொழுது பெருமானா சொன்னார்கள் பாவத்தை அகற்றிவிடும் உன் கவலையை போக்கிவிடும் உன்னுடைய வீட்டுக் கவலை தேவையில்லை தொழில் கவலை தேவையில்லை அத்தனையும் இந்த சலவால் போக்கிவிடும் என்றார்கள் நபிகள் கோமான் சலவா வளைவு செலவன் நன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் அந்த சலவாத்தை உள்ள முழுக்க நிறைத்தி திருமாணாரின் மீது அன்போடு சரவாக்கியை மோதிக்கொண்டு இங்கிருந்து தயாராக வேண்டும் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு சாதாரணமாக ஹஜுக்கு செல்வதாக இருந்தால் ஒரு ரெண்டு லட்சம் இரண்டு லட்சம் இருந்தால் தான் ஹஜுக்கு செல்ல வேண்டும் பொதுவாகவே வியாபாரிகள் ஒரு கணக்கு போடுகிற பழக்கம் இருக்கிறது ஒரு பொருளாதாரத்தை பெருங்கொண்ட பொருளாதாரத்தை செலவழித்து சைனாவுக்கே போறாங்க ஜப்பானுக்கே போறாங்க அங்கிருந்து எந்த பொருளை வாங்கி வரலாம் அங்கிருந்து எந்த பொருளை வாங்கி வரலாம் எதை வாங்கி வந்தால் இங்கு நிறைய லாபம் கிடைக்கும் என்று பார்த்து செல்லுகிற பழக்கம் வியாபாரிகளுக்கு இதை போன்று நாம் இதே கண்ணோட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் காபத்துள்ளாவை பாருங்கள் இரண்டரை லட்சம் ரூபாய் நாம செலவழிச்சு போறோம் மூணு லட்சம் ரூபாய் செலவழிச்சு போறோம் அங்கு என்ன கிடைக்கிறது நாம் என்ன வாங்க வேண்டும் என்பதை கொஞ்சம் எண்ணி பார்க்கிறோம் என்ன கிடைக்கிறது என்ன வாங்க வேண்டும் உலகத்திலே எங்கும் கிடைக்காத ஒரு பத்து சாதனங்கள் அரிய சாதனங்கள் அங்கு கிடைக்கிறது ரஹத் அங்குதான் கிடைக்கிறது அங்குதான் கிடைக்கிறது ஜன்னத் அங்குதான் கிடைக்கிறது அமானத் அங்குதான் கிடைக்கிறது அங்குதான் கிடைக்கிறது அங்குதான் கிடைக்கிறது அங்குதான் கிடைக்கிறது அங்குதான் கிடைக்கிறது நவாபத் கிடைக்கிறது அங்குதான் கிடைக்கிறது அண்ணுக்குரியவர்களிடையே இந்த பத்தும் அங்குதான் கிடைக்கிறது இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் ஒவ்வொற்றுக்குள்ளையும் புகுந்து முடியாது உலகத்தில் இருக்கிற எல்லா பள்ளிகளுக்கும் பிரிக்கப்படுகிறது ஒரு ரகமத் ஒரு நாளைக்கு நூத்தி ரஹ்மத் இறங்குகிறது தபால் செய்யக்கூடியவர்களுக்கு அறுபது தொடக்கூடியவர்களுக்கு நாற்பது பார்க்கக்கூடியவர்களுக்கு பத்தொன்பது பாக்கி இருக்கிற ஒரு ரஹ்மத் உலகம் முழுக்க கொடுக்கப்படுகிறது பள்ளிகளுக்கு வருகிறது இமாமின் வழியாக சஃப் வழியாக தொழுகையாளிகளுக்கு செல்கிறது இந்த தொழுகையாளிகள் யாரையெல்லாம் சந்திக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அது பரவுகிறது மின்சாரம் பரவுற மாதிரி இந்த ரஹமத் பரவுகிறது இந்த ரஹமத் இருக்கிற காரணத்தினால் நான் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு நாளைக்கு தொழுகை உலகத்தில் இல்லை என்றால் உலகம் அழிந்து போய்விடும் உலகத்திலே ஒரே ஒரு நாள் எங்கும் தொழுகை நடத்தவில்லை ஒரு நாள் தொழுதிக்கு ஸ்ட்ரைக் என்றால் உலகம் அழிந்துவிடும் ரஹ்மத்தால் தான் உலகம் வாழ்கிறது ஆனால் அன்பிற்குரிய ஹாஜிகளே நீங்கள் ஒரு நாளைக்கு நூத்தி இருபது அம்மத்துகளையும் பெற வேண்டும் ஒரு ரஹ்மத்திலேயே மனிதன் சுமிச்சமாக செழிப்பமாக வாழ்கிறார் என்றால் நூத்தி இருபது அம்மத்தை பெற வேண்டும் நூத்தி இருபது அமத்து பெறணும்னா அடிக்கடி நீங்க தவாப்பை செய்யணும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் காபாவை நேரடியாக பார்த்து அவ்வளவு தூரம் போய் ஒன்று போய்கிற கைய காலை அவ்வளோகிறது அன்புக்குரியவர்களே எண்ணி பார்க்க வேண்டும் நேரடியாக காபாவை பார்த்து தொடங்க தூளுது பின்னாடி போய் தொழுதுக்காரங்க நேரடியாக காவாவை பார்க்கிற அமைப்புக்கு செல்ல வேண்டுமானால் முன்னால் நீங்கள் புறப்பட்டுச் செல்ல வேண்டும் நேரடியாக அந்த காவத்தில் எந்த காவாவை இந்த கண்கள் பார்க்க வேண்டும் என்று இந்த உலகத்தில் இருந்தோமோ நீங்கள் இருக்கிற காலம் எல்லாம் அந்த காவாவை நேரடியாக பார்த்து அவ்வாஹ்பர் என்று தக்மீர் கேட்டுகிற பொழுது ரபுடாலுடைய அந்த முழக்கம் உங்களுடைய உள்ளத்துக்குள் நிற்க வேண்டும் நூத்தி இருபது பெற்று வர மூணு லட்சம் ரூபாய் இல்ல நூத்தி இருபது அகமத்து கிடைக்குமா வெறும் மூணு லட்சம் ரூபாய் கொடுத்து எனக்கு நூத்தி இருபது வேணும்னா கிடைக்குமா ஒரு அகமத்து கிடைக்குமா ஒரு ஆபித்தனுடைய வரலாறு பெருமா சொல்லுகிற பொழுது சொன்னார்கள் இருநூறு வருடம் அமல் செய்துவிட்டு அல்லா வருடத்திலே பொழுது அல்லா சொல்லுவார் என்ற அகமத்தால் சொர்க்கத்திற்கு போய் என்று சொல்லுவார் அந்த ஆபிது கெப்பாரியா இல்ல என்னடா என்னை கேனே நினைச்சுட்டியா இருநூறு வருஷமா இவ்வாதத்தை என்னுடைய இப்பாதத்தால் சொர்க்கம் போ என்றால் நியாயம் ஆனா ரமத்தால சொர்க்கத்துக்கு போன்னு சொல்றிய எனக்கு இரநூறு வருஷ இவாதத்தை என்ன ஆச்சு அதனுடைய பயன் என்ன அல்லா சொல்லுவான் இவரை நரகத்தை சுட்டிக்காட்டு என்பான் நரகத்தை சுட்டிக்காட்டுகிற பொழுது கடுமையாக தாகம் எடுக்க ஆரம்பித்துவிடும் ஒரு மழைக்கு தண்ணியோடு வருவாரு தண்ணீர் என்று கேட்க தண்ணி கொடுக்கிறதா இருநூறு வருஷத்தை விவாதத்தின் நான் தண்ணி தரேன் என்று கேட்க எனக்கு கண்டிப்பா தண்ணி தான் வேணும் இருநூறு வருஷ இவாதத்தை வச்சுக்க தண்ணீரை கொடு இப்ப அப்படி அடவின் கேட்பான் இதனால் உன்னுடைய விவாதத்தால் சொர்க்கம் கிடைக்குமா என் ரஹத்தால் சொர்க்கம் கிடைக்குமா அல்ல உன்னுடைய ரஹமத்தால் அப்படியே சொர்க்கம் கிடைக்கும் இந்த சொர்க்கத்தை தீர்மானிக்கிறார் உலகத்திலே வாழுகிற பொழுது சுவிச்சத்தை தீர்மானிக்கிறத்துக்களையும் நிறைவாக பெற்று திரும்ப வேண்டும் இரண்டாவது அதுக்கு தான் பாடுபடுறோம் குறைவாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் பறக்கத்தை செய்வாயாக என்று அல்லாஹிடத்தில் கேட்கிறோமே அந்த பறக்க முழுமையாக கிடைக்கிற இடம் காவலாம் எங்க ஒரு நான்கு ரக்காய தொழுதாக்க இருபத்தி அங்க நாலுக்கு நாலு லட்சம் சுண்ணத்து நானு காத்துக்கு நாலு லட்சம் நஃபில் நாலுக்கு நாலு லட்சம் சதக்கா தர்மம் ஒரு கிரகம் தர்மம் செய்தால் ஒரு ரியா தர்மம் செய்தால் ஒரு லட்சம் தர்மம் செய்த நன்மை ஒரு வசனத்தை ஓதினால் ஒரு லட்சம் முறை ஓதிய நன்மை எல்லாம் ஒரு லட்சம் ஒரு லட்சமாக நீங்க போட்டு போறது வெறும் மூணு லட்சம் ஆனா ஒரு வத்து தொலுகையிலேயே ஒரு பத்து தொலுகையிலேயே நீங்கள் எத்தனை லட்சம் கிடை பெற்று விடுகிறீர்கள் அன்புக்குரியவர்களை எத்தனை லட்சம் கிடைத்து விடுகிறது இதைவிட பெரிய நியம ஊடகத்தில் என்ன இருக்க மூன்றாவது ஜன்னச் காரணம் காபத்துள்ளாவை பார்ப்பது ஐபாத காபாவை பார்ப்பது ஐபாத இமாதத்துக்கு கூலி ஜன்ன காபாவை பார்த்தாலே சொர்க்க முண்டு ஆஜிமார்கள் எந்த அளவிற்கு பாக்கியம் மட்டவர்கள் என்பதை எங்க பார்க்க வேண்டும் அமானச் நாலாவது சொல்கிறான் யார் அந்த இடத்திற்கு செல்கிறாரோ நம்ம வீட்டில் நமக்கு நிம்மதி கிடையாது எப்ப வேண்டாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் நம்முடைய ஊரிலே நம்முடைய நாட்டிலே எல்லா இடத்திலேயும் எதுவும் நடக்கலாம் ஆனால் காவாவுக்குள்ளே சென்றுவிட்டார் அவன் தகலபூ காமினா கான் ஆமினா அல்லா பாதுகாக்க பாதுகாப்பு பட்டினம் ஒன்று உலகத்தில் இருக்கிறதற்காக அது காமத்துள்ளாதான் அதற்குத்தான் செல்லப்போகிறோம் அங்கே செலுகிற பொழுது ஒரு குற்றமாடி உள்ளே நுழைந்து விட்டால் கூட சட்டம் அவனை உள்ளே வைத்து தண்டிக்க கூடாது அது அமானிதமான இடம் வெளியே வந்ததற்கு பிறகுதான் அவனை தண்டிக்க முடியும் இதுதான் இஸ்லாமிய சட்டம் அன்புக்குரியவர்களே இப்படி பாதுகாப்பான இடத்திற்கு நாம் செல்லப்போகிறோம் இந்த இடத்தை பார்க்கிறதுக்கு எத்தனை கோடி கொடுக்க வேண்டும் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த ஊரை அல்ல பாதுகாக்கிறார் மற்ற ஊர்களை எல்லாம் காவலர்கள் பாதுகாக்கிறார்கள் ராணுவம் பாதுகாக்கிறது ஒரு நாட்டை ராணுவம் பாதுகாக்கிறது ஒரு ஊரை காவலர்கள் பாதுகாக்கிறார்கள் ஆனால் மக்காவையும் மதினாவையும் யார் பாதுகாக்கிறார் பெருமானார் சலிகான அரிசுகள் சொல்லி தருகிறவர்களாக வழக்குகள் மதினா மக்காவினுடைய வீதிகளிலே ஆயுதம் தாங்கிய வழக்குகள் வருகிறார்கள் வழக்குகள் பாதுகாக்கிறார்கள் மக்காவையும் மதினாவையும் அந்த மக்காவுக்குள்ளும் மதினாவுக்குள்ளும் பெருமான தேர்ந்தெடுக்கப்பட்ட தீவிரவாதினையும் நுழைய முடியாது பாதுகாப்பான இடம் என்று பெருமானார் அதோடு மட்டுமல்ல மக்காவிலேயும் யாராவது கொஞ்ச நேரம் கஷ்டப்படுவார்கள் வெயிலின் காரணமாக குளிரின் காரணமாக கொஞ்ச நேரம் அவர்களுக்கு என்ன பாதுகாப்பு தெரியுமா பாதுகாக்கப்படுகிறார்கள் பொறுப்பை கையிலே கொடுக்கிறார்கள் பெறப்போம் எண்ணி பார்க்க வேண்டும் அடுத்து மண்ணும் நமக்கு அழகாக சொல்லுகிறார்கள் என்று கேட்கிற பொழுது எல்லோரும் இல்லை இல்லை என்பார்கள் இவருடைய குருமம் சொல்லுமா குருபத்தின் முடி சொல்லுமா சொல்லுகிறார்கள் நான் சாட்சி சொல்லுகிறேன் உன்னுடைய இடத்திலே வந்து கபுல் ஆலமே உன்னுடைய இடத்திலே வந்து அழுது அழுது அழுது அழுது ார்ருபாவும்பங்கள வயசில் போவார வரும்போது பிள்ளையாக இந்த மாறிட்டேண்டும் என்னுடைய வேலையை ஆரம்பிக்க வேண்டுமே என்று அங்காய்த்துக் கொள்வான் என்று பெருமானே அங்கு சென்றால் சுத்தம் கிடைது ஒரு கோடி ரூபாய் கொடுத்து என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற அழுக்குகளை எல்லாம் சுத்தப்படுத்து என்று சொன்னால் உலகத்தில் எந்த டாக்டரால் முடியும் எந்த டாக்டரால் முடியும் உள்ளத்தில் நிறைய அழுக்கு நிறைந்திருக்கிற நிறைந்திருக்கிறது எண்ணம் தவறாகவே சிந்தித்துக் கொண்டிருக்கிறது உங்களை அன்று பிறந்த பாடகனாக மாற்றிக் கொடுக்கிறேன் நிம்மதி உலகத்தில் எதுவும் இல்லை சென்ற ஹாஜிமார்கள் இடத்துல கேளுங்களே அடுத்த தடவை ஹஜின் போலாமா கேட்டா வயசான ஆளா இருந்தாலும் புதி போட்டு கிளம்பிடுவார் நான் இருக்கிறேன் ஆலயத்தை பார்க்க நான் வருகிறேன் எப்பொழுது செல்லலாம் என்று புறப்படுகிறாரே அந்த சக்கீனத்தை அங்குதான் உணர்ந்தேன் நிம்மதிய அத்தனையும் மூணு லட்சம் ரூபாய் செலவழிக்கிறாரு ஆனால் அல்ல கொடுக்கிற வெகுமதி மூவாயிரம் எவ்வளவு சைபர் போட முடியுமோ அத்தனை சைபர் போட்டுக் கொள்ளுங்கள் உன்னை போட்டு ஆனாலும் கூட வாங்க முடியாது அவ்வளவு பணத்தை கொடுத்து வாங்க முடியாது பத்து நேமத்துக்களை ரபுலி அந்த காபத்துள்ளாவிலே கொடுக்கிறான் அது மட்டுமல்ல அந்த காபாவிலே இருக்கக்கூடிய அல்லாஹினுடைய சின்னங்கள் தக்வன் குரு என்ன சின்னங்களை எல்லாம் காபாவை வைத்திருக்கிறார் அஜருளசுவது இருக்காது அஜருளசுவின் ஆட்கள் என்ன ஒவ்வொரு நாடு முத்துகிறோமே ஆதிகளே நீங்கள் செல்லுகிற பொழுது குறைவானே என்றும் கொண்டு விட அஜுர் லஸ்வதை கண்டிப்பாக முத்தமிட வேண்டும் என்று இங்கிருந்தே துவாட்சி இங்க கண்டிப்பாக தரக்கூடாதுன்னு அதற்குரிய வாக்கியத்தை கொடுப்பான் சப்பானியாக இருக்கிற பெண்மணி தவழ்ந்து கவழ்ந்து வந்து அதுருள்ளுவதை முத்தமிட்டு விட்டு செல்லுகிறார்கள் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே அந்த பெண் இடத்திலே உள்ள எவ்வளவு தாக்குவதை முத்தமிட வேண்டும் அல்லாஹுடைய செய்ய வேண்டாமா அல்லாஹினுடைய கையிலே முசாபகா செய்ய வேண்டாமா யார் என்னோடு முசாபகாட்சியை தயாராக இருக்கிறார்களோ அதுருளஸ்வதி முசாபகாச்சியேற்றும் என்று அல்லாஹூ ரொம்ப சொல்லிக்காட்டுகிறார் என்றால் அதிலே நாம் முத்த வேண்டாமா அன்புக்குரியவர்களை பார்க்க வேண்டும் அஜுர் லசுவரில் ார்கள் வீட்டில கஷ்டம் தொழிற்துறையில கஷ்டம் நமக்கு யாரெல்லாம் கஷ்டத்தை சொல்லி இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் மனசில நினைச்சிட்டு அந்த கண்ண சொல்லி யாரெல்லாம் சொல்லி எழுப்பினார்களோ என் கஷ்டம் என் குடும்ப கஷ்டம் உலகத்தில் யாருக்கெல்லாம் கஷ்டம் இருக்கிறதோ சொல்லி அனுப்பிய அத்தனை இவர்களின் கஷ்டத்தை நீக்கியால் ஒரு நொடி என்ற நீக்குகிற ஒரே இடம் பெருமானா சந்தப்பாசனம் சொல்கிறேன் சொல்கிறார்கள் அதற்கு ஒரு நாவிற்கும் ரெண்டு உதடு இருக்கும் நாளை வறுமை அத்தனை இவர்களுக்கும் அது சாட்சி சொல்லும் என்றார்கள் குமார் நபிகள் குமார் சந்தபா மணி வசனம் மேல்ரியாதைக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அடுத்த அருகிலேயே முழுத்தது அதில் நெஞ்சோடு நெஞ்சாக ஒட்டி முழுத்தோடு என்று காதலினால் ஒரேம் அறிவிடம் எனக்கு முஸ்லீம் ஆகிவிட்டார்கள் கஷ்டம் என்றால் முழுத்திலே தன்னுடைய நெஞ்சை சேர்த்து நாம போறவங்க கண்டிப்பா கிடைக்க செய்வாயாக நிஜோடு நெற்றாக சேர்த்து வாக்களும் ஏற்றுக்கொள்ளப்படும் அடுத்து பாபுள் காபா காபாவிடையுடைய கையை வச்சுட்டா அதை விட பெரிய நாமத்துள்ளதற்கு எதுவுமே கிடையாது காபாவினுடைய சாவியை கொன்னல் வாய்க்காரர்களுடைய வாயில லேசா வச்சு எடுத்தாலே அந்த கொன்னல் நீங்கிவிடும் என்றார்கள் கண்மணி வல்லும் பாபா அறிவு செல்லவர்கள் யார் திறந்தாலும் காபா திறக்காது தலுக அந்த பரம்பரையிலே தார் வருகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் திறக்க முடியும் அந்த பார்க்கிற பொழுது மகத்துவத்தோடு அந்த காபாவினுடைய வாயிலை பார்க்க வேண்டும் பார்க்கிற பொழுது கண்களை விரித்துக் மகத்துவத்தோடு அல்லாஹரை காண போகிறோம் என்ற கண்ணியத்தோடு அந்த காபாவை பார்க்க வேண்டும் உமான் நபிகள் போமான் சலந்தா அழைவு செல்லும் தன்னுடைய அச்சகாக்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு பத்தக மக்காவிலே செல்கிற பொழுது சகாத்திரத்திலே இதைத்தான் சொன்னார்கள் பெருமானால் அகண்ட கண்களோடு காபாவை விழித்திருந்து பார்த்து நீங்கள் கேளுங்கள் அதை மூடுவதற்குள் என்னென்ன கேட்கிறீர்களோ அத்தனையும் ிய குறைவா மட்டும் பார்க்கக்கூடாது காபத்துள்ளாவை யார் கண்ணிய குறைவாக பார்க்கிறாரோ இந்த உலகத்திலேயே உடல் புழு புழுத்து நிரம்பான் என்று அதிசிகள் வந்திருக்கிறது துப்பா மன்னனின் வரலாறை சான்றாக சொல்லலாம் என்ன எல்லாரும் காபாவை சுத்தி சுத்தி வர்றாங்க ஒரு நாலு கட்டணத்தை சுத்தி சுத்தி வர்றாங்க கோயிலை சுத்திரமாறு சுத்தி சுத்தி வர்றாங்க என்று நினைத்தான் உடம்பெல்லாம் புழுத்து வடிவிறது துப்பா பெருமானால் பிறப்புக்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னான் சகிகான அதிசிகள் சொல்லுகிற வரலாறு எத்தனையோ மருத்துவர்கள் வருகிறார்கள் ஆன்மீகவாதிகள் வருகிறார்கள் எல்லாம் வராங்க உணமாகவில்லை ஒருவர் வருகிறார்கள் நீங்கள் காபாவை கேவலமாக நினைப்பீர்களா நாம் நினைவில் கண்ணியப்படுத்துவேன் என்று நினையுங்கள் ரபுலாலின் உடம்பை மாற்றுவார் அப்பொழுதுதான் குப்பாக நினைத்தார் நான் ஆரோக்கியம் பெற்றுவிட்டால் காபாவுக்கு ஆடை உடுத்தி அளவிற்பேன் என்று நினைத்தார் ரபுலாலமீன் அவருக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தான் அன்றிலிருந்துதான் காபாவுக்கு ஆடை அணிவிக்கப்படுகிறது காபாவுக்கு ஆடை அணிவிக்கப்படுகிறது யார் காபாவை கேவலமாக நினைக்கிறார்களோ உலகத்திலேயே ரபுல் ஆலமீன் அவர்களுக்கு தண்டனையை வழங்கி விடுவான் அதனால அந்த காபாவை பார்க்கிற பொழுது ரன்றியத்தோடு பார்க்க வேண்டும் உலகத்தில் யாரெல்லாம் முஸ்லிமாக பிறந்தார்களோ அத்தனை பேர்களுக்கும் நினைச்சாங்க <Sessly> என்று முடித்துவிட்டி இப்ரா அவ்வளவு உயர்ந்த இடம் அங்கே செல்லுவோம் ஹத்தீம் இருக்கிறது போமார் நபிகள் போமார் சலல்லா ஒரு சிலம் ஐஷா லல்யல்லா விடத்தில் சொல்லுகிற பொழுது ஐஷா ஓவல் வடிவத்தை கொண்டதுதான் ஐஷா ஹலாலான பணத்தை கொண்டு கட்டப்பட்டதால் சதலமாக கட்டப்பட்டது ஆயிஷா நான் நினைத்தால் மக்கள் குழப்பத்தில் ஆழ்வார்கள் என்று மட்டும் பயப்படவில்லை என்றால் நான் ஓவல் வடிவத்தில் கட்டிவிடுவேன் ஆயிஷா ஆனாலும் குழப்பம் ஏற்பட்டுவிடும் ஆயிஷா இதுவும் என் உம்மத்துக்கு சிறப்புதான் ஆயிஷா யார் அத்தீமுக்குள்ளே தொழுகிறாரோ அவர் காபாவிலே தொழுத நன்மை இருக்கிறது ஆயிஷா அதனால் இப்படியே இருக்கட்டும் என்று சொன்னார்களே அத்தீமுக்குள்ள போய் இந்த ஓவல் வடிவத்தில் இருக்கிறதுக்குள்ள போய் பொறுதா காபத்துள்ளாவுக்குள்ளே தொழுத நன்மை கிடைத்து அதற்கு நேராக நீசா ஒரு ரகம்திருக்கிறது அங்கு நின்று துவார் செய்தால் நம்முட அளவில் உடனே அதை பெங்கீகரித்துக் கொள்வான் அதை தாண்டி வருகிற சம்சம் இருக்கிறது இருக்கிறது யமானியிலே எழுபது வழக்குகள் இருக்கிறார்கள் என்று ஒருவாயத்தில் இருக்கிறது ஏழாயிரம் வழக்குகள் இருக்கிறார்கள் நாங்கள் என்னவெல்லாம் கேட்கிறோமோ அது முழுவதற்கும் அவர்கள் ஆமியின் சொல்லுகிறார்கள் என்று வரலாறுகள் சொல்லிக் கொடுக்கிறது அன்புக்கூடியவர்களே அதனாலதான் கேட்க தெரியாம கேட்கிறோமோ என்று பெருமானாரே சொல்லிக் கொடுக்கிறார்கள் அந்த இடத்துல நீங்க நல்ல கேட்கணும் வாக்கினார உலகத்தில் என்னென்ன நல்லது இருக்கிறதோ அத்தனையும் கூட உலகத்தில் என்னென்ன கெட்டது இருக்கிறதோ அதை விட்டு பாதுகாத்து ரெண்டு வயதாக இருக்கிற பொழுது அறுவை சிகிச்சை நடக்கிறது இப்ராஹிம் அலி இஸ்லாம் நூறார் உள்ளவர்கள் வழக்குகள் அல்லாவினுடைய அந்த நூரை தாங்க வேண்டுமானால் இவர்களுடைய உள்ளத்திலே நூரை நிரப்ப வேண்டும் ஒரு மருத்துவம் செய்யப்படுகிறது ஆபரேஷன் செய்யப்படுகிறது ரெண்டு வயசுல ஒரு ஆபரேஷன் நடந்தது இருபத்தஞ்சு வயசுல ஒரு ஆபரேஷன் நடந்தது நாற்பது வயதுல ஒரு ஆபரேஷன் நடந்தது மாராஜிக்கு முன்னால் ஒரு ஆபரேஷன் நடந்தது இப்படி ஏறக்கால நான்கு முறை பெருமானாரினுடைய உள்ளத்தை அறுக்கப்பட்டது இந்த நான்கு முறையும் உள்ளத்தை எதிரெடுத்து வைத்தார்கள் இப்ராஹிம் வரலாறுகளை புரட்டுங்கில் புகாரி சொல்லிக் கொடுக்கிறது சம்சமில் வைத்து என்னத்தோடு நோக்கம் நிறைவேறும் மட்டும்தான் ச மாவியாரியெல்லாம் வாழிவாஜியா குடிப்பாங்க எங்க நாயகர் சொல்லிட்டாங்க அதனால எனக்கு எடுத்து குடிப்பாங்க வேண்டும் அந்த சம்சபினுடைய ஆச்சரிய என்ன இவன அப்பா ஸல்லல்லாஹு தஆலா ஒரு ஹதீஸ்ல அதாகே சொன்னார்கள் உலகத்துல எந்த அன்பளிப்புக்கு வேணுமானாலும் கொடுத்து விடுங்கள் ஆனால் சம்சமை கொடுக்கிற பொழுது மறுத்து விடாதீர்கள் சம்சமை கொடுக்கிற பொழுது மறுத்துடாதீர்கள் இது ரப்புல் ஆலமீனுக்கு புடிக்காத இயல்பா இருக்கு இவன அப்பா ஸல்லல்லாஹு தஆலா அவர்கள் அதனால தான் வந்த ஹாஜிகள் எல்லாத்துக்கும் சம்சமை அன்பளிப்பாகச் செய்கிறார்கள் அந்த சம்சமை அன்பளிப்பாகச் செய்கிறார்கள் மறுக்கப்படாத அன்பளிப்பு சம்சமை சொல்லுவார்கள் நான் சந்த குறிக்கிற பொழுது என்ன இந்த சந்தமையுடைய ஊற்று எங்கிருந்து வருகிறது என்று சொல்கிற பொழுது காவல் அக்பார் சொல்கிறார்கள் எங்கே குறிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்திலிருந்துதான் ஹஜுர் லஸ்மதி ஊற்று ார் ஏற்றுக்கொள்ளார் நீங்கள் ஒவ்வொரு <Sessimus> இடத்திலும் குபார் மதினா மதினாவின் புருதிகள் அதனால சில நேரத்தில் நிறைய பொருதி வரும் நிறைய புழுதி வரும் என்ன நிறைய புழுதி வருது உலகத்திலேயே மட்டும்தான் அந்த புழுதி யாரும் மேடையில் போடுகிறதோ அவருக்கு குஸ்தம் வராது என்றார்கள் குஸ்தம் வராது என்றார்கள் குமார் குமார் நீங்கள் எல்லாம் கண்டிப்பா பேரித்தம்பளம் வாங்குகிற பழக்கம் இருக்கும் மதினாவின் அஜ்வான் துனாவின்ஜுவா யார் வாங்குகிறார்களோ கேட்டு வாங்கீர்கள் தோட்டத்தில் வாங்குங்கள் அந்த மதினாவின் அஜுவாவுக்கு என்ன ஆற்றல் தெரியுமா விஷத்தை எடுத்துவிடும் சிகிர் சூனியத்தை நீக்கிவிடும் பெருமானா சலல்லா படிவ செல்வர்கள் சொல்கிறார்கள் ஒரு நாள் வரும் குமார் வியல் குமான் சொல்கிறார்கள் ஈமான் இருக்கிறது ஈமான் கொண்டவர்கள் பதினாவில் மட்டும்தான் இருப்பார்கள் ஈமான் பதினாவிலே போய் ஒதுங்கிவிடும் எப்படி ஒதுங்கும் தெரியுமா ஒரு பாம்பு எல்லா இறைகளையும் தேடிவிட்டு கடைசியில் தன்னுடைய உரைக்குள் போய் ஒதுங்குவதை போன்று ஈமான் பதினாவிலே ஒதுங்கிவிடும் என்றால் நானக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறேன் அல்லவா என்றார்கள் கர்மணி ஆயிடம் செல்லவன் அல்லாஹிடத்தில் நீ எவ்வளவு வரக்கத்தையும் ஞானத்தையும் கொடுத்தாயோ அதுபோன்று ரெண்டு மடங்கில் ரெண்டு மடங்கில் நோயிலை அவர் எனக்கு நோயை பெருமானார் ஒன்று ஒரு அற்புதமான வேலையையும் பெருமானார் செய்கிறார்கள் நிறையோர் என்றார்கள் அவர்களுக்கு நான் பரிந்துரைப்பேன் என்றார்கள் சொல்லி மாற முடியாத அளவுக்கு அவர்களுக்கு சலாத்திய சொல்லுகிற பொழுதுவிட்டு உயர்ந்த அத்தர்கள் எவ்வளவு பெரிய கஞ்சராக இருந்தாலும் அந்த உடைச்சு எரிஞ்சிட்டு எடுத்துக்கொண்டு சென்று பெருமான செல்கிறோம் நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக பெருமானரை காண முடியும் உங்களுக்கு நான் சலாத்தி சொல்கிறேன் மதினாவிலே எட்டு நாள் தங்குவேன் நாயகமே எட்டு நாளைக்குள் என் கனவிலே தோன்றி என் கனவிலே தோன்றி எனக்கு பதில் சொல்ல வேண்டும் நாயகமே என்று நினைத்து சொல்லுங்கள் கண்டிப்பாக பெருமானா சதல்லா குடைய செல்லத்தில் காட்டி கொடுத்து விடுவார் யார் நாயகத்தை பார்க்கிறாரோ அந்நாயத்தைத்தான் பார்க்கிறார் அழுது கொண்டு கேளுங்கள் நாயகமே உங்களை பார்க்க வேண்டும் நாயகமே உங்களை பார்க்க வேண்டும் நாயகமே உங்களை பார்க்க வேண்டும் நாயகமே என்று நீங்கள் புழிவாத முடியுங்கள் முன்னால் நின்று நாயகத்தின் தர்பாருக்கு முன்னால் நின்று பெருமானார் செல்லா உணவு செலவு என்னை இரக்கம் இல்லாதவர்களா என்ன அரக்கத்தனமானவர்களா பெருமாநாருக்கு முன்னால் நின்று அழுக ஆரம்பித்து விட்டால் நாயகத்தால் தங்கிக் கொள்ள முடியாது ஒரு வாரம் இல்லை ஒரு மணி நேரத்திலே உமாநிகள் குமார் செல்லா உழைவு செலவு நம்முடைய கனவிலை கண்டிப்பாக வந்து நின்று விடுவார்கள் என்பதை நீங்கள் வரலாற்று பூர்வமாக எதிர்பார்க்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் சாபாக்கள் பெருமானாரை பார்க்க வரும் என்றால் உடனே வந்து விடுவார்கள் விழாவளி எல்லாவர்களுடைய வரலாறு சான்களில் இதை சொல்லி நான் நினைவுக்கு வருகிறேன் விழாவளி எல்லா வாரா பெருமானார் அப்பாத்தானதற்கு பிறகு மதுரமான நகரத்தில் அவர்களுக்கு இருக்க முடியவில்லை இருக்க முடியவில்லை ஷாமுக்கு புறப்பட்டுச் செல்கிறார்கள் நீண்ட நான் வரவில்லை நீண்ட நான் வரவில்லை உமா நபிகள் கோமான் ஒரு மூன்று மாதமாகிறது நபிகள் பெருமானார் கனவிலை தோன்றுகிறார்கள் விழா என்னை மறந்து விட்டாயா விழா என்னை மறந்து ஏன் விழால் வரவே இல்லை ஏன் விளால் வரவே இல்லை என்று விழாவிலி அல்லாவு தலாவை பார்த்து பெருமானார் கனவிலை சொல்ல அப்பொழுதே கடந்திராக விழாவில்லாம் அப்பொழுதே கிளம்பி அனுமனா செல்லல்லா படிவ செலத்தினுடைய மன்னரை குழப்பி அசலாம் ஆணைக்கிறார்கள் சொல்லல்லா மீது அல்லா சொல்லுகிறார் சமைக்கு செல்கிற பொழுது தோ அதை செய்துள்ளாரி ஏனென்றால் சொர்க்கத்திற்கு உயர்த்தப்படுகிற ஒரே இடம் பூமியிலிருந்து சொர்க்கத்திற்கு உயர்த்தப்படுகிற ஒரே இடம் அந்த ரவுபாக அதனால யார் சொர்க்கத்திலே நுழைந்து விட்டார்களோ அவர்கள் மீண்டும் நரகத்திற்கு செல்வதில்லை பெருமானாரின் வாக்கு சொர்க்கத்திலே யார் நுழைந்து விட்டார்களோ அவர்கள் மீண்டும் நரகத்திற்கு செல்வதில்லை ஹாஜிமார்களே நீங்கள் செல்பவர்கள் சொர்க்கத்திலே நுழையாமல் வந்து சொர்க்கத்தில் கூட்டமா இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு எவ்வளவு தூரம் பயன்படுத்த முடியுமோ அந்த அவுலாவை பயன்படுத்துங்கள் பூமான்கோமால் செல்லு அழிவு சென்ற மன்னர்கள் அருகில் இருக்கிற வீட்டுக்கு அருகில் இருக்கிற அந்த இடத்தை மேம்படுத்துங்கள் முன்னால் உஸ்மானத்தை அண்ணானாக இருக்கிறது நபிகள் பெருமானாரினுடைய பிரிவை தாக்கிக் கொள்ள முடியாமல் அழுத தூணில் இருக்கிறது அதற்கு முன்னால் வீடு தொடர்ந்து கொள்ளுங்கள் உஸ்துவமானத்தை ஆயிஷா ஆயிஷா சித்திகாரி எல்லா வந்தலா வீட்டுக்கு அருகிலேயே ஒளிந்திருந்து ஆயிஷா அருகே எல்லா வந்தலா பெருமானார் செல்லா குலைவர் அவருடைய அமள்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பின்னர் சென்றார் ஒரு சுக்சையை சொன்னார்கள் அடக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு கேள்வி கணக்கில் கிடையாது என்றார்களே பெருமானார் அங்கே சென்று நிறைய சியாரத்திலே ஒவ்வொரு நாளும் செய்கிற பழக்கத்தை நாம் கடமையாக்கிக் கொள்ள வேண்டும் அவசியமாக்கிக் கொள்ள வேண்டும் அருகிலேயே உகதுமலை இருக்கிறது பெருமானார் சதல்லா பொலிசலம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சென்று அரசி இருக்கிறது பஸிரே குபா இருக்கும் அதுக்கு விட்டத காத்துற தான் ரெண்டு ரக்காத்து ஒரு உம்ராச் செய்யணும் இருக்கிறது எட்டு நாள் தங்கியnar எட்டு நாளும் செல்ல வேண்டும் அஸிரே குபாவுக்கு எட்டு நாளும் செல்ல வேண்டும் ரெண்டு ரெண்டு ரக்காத்து தொழுதுவிட்டு வந்துவிட்டால் ஒவ்வொரு உம்ராவினுடைய வாக்கியம் நமக்கு கிடைத்துவிடும் பஸிரே குபிளத்தில் இருக்கிறது ரெண்டு கிழமா பெருமாள் மாறி மாறிதுளுதே இடங்கள் அங்க இருக்கிறது டி ஏராளமான இடங்களில் வேற அலீஸ் பெருமனார் சலம்லா அலிவசலம் உஸ்மான் அலியல்லா ஒப்பூர்வின் மோதிரத்தை கொடுத்து உஸ்மானே இந்த மோதிரம் இருக்கிற வரை நீங்கள் சலாமத்தாக இருப்பீர்கள் இந்த மோதிரம் காணாமல் போகிற பொழுது உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பமாகிவிடும் என்று சொன்னார்களே வேதரை உஸ்மான் எல்லாம் அமர்ந்திருக்கிற பொழுது அந்த மோதிரம் உள்ளே கலந்து விடுகிறது என்னென்னவோ தேடி பார்த்தார்கள் கிடைக்கவில்லை அதற்கு உஸ்மான் களிகள் அல்லாஹு தலா அந்த வேதரை அரிசி இருக்கிறது சல்மான் பார்சி ரயில் அல்லாஹு தோட்டம் இருக்கிறது இதையெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் எல்லா இடங்களிலும் நீங்கள் கண்டிப்பாக துவார் எல்லா இடங்களுக்கு செல்கிற பொழுது சலவாத்தோடு சென்றார் பிரகுல் ஆளுவன் கண்டிப்பாக அந்த கண்மணி ஆலயம் சந்தமாவில் செல்லக்கூடிய அன்பையும் அருளையும் பெற்ற நன்மக்களாக அல்லாஹாக்கி அருள்வான் அன்புக்குரிய ஹாஜிமார்களே அல்லாஹ் எல்லாங்களையும் <Sessly> முழுமையாக நிறைவேற்றி தந்து ஆளுமையை சில இடங்கள்ல பிள்ளைய கட்டி கொடுக்கிறதுக்கு ஒரு மூணு லட்சம் கட்டி கொடுக்கிறதா என்ற பிரச்சனை வருகிறது மார்க்கெட் இடத்தில் போய் கேளுங்க கட்டி கொடுக்கணும் போடுமா ஹஜுக்கு போகணும்னு மார்க்கம் சொல்லணும் ஹஜுக்கு போகணும் அப்படி ஹஜுக்கு போகாம கட்டி கொடுத்துட்டு மூத்தா போயிட்டாருன்னா ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்ட பாவியாக அவர் இறப்பார் மார்க்கம் ஒருத்தர் ஹஜ்ஜே கடமை இல்லாத நேரத்துல ஹஜுக்கு போயிட்டாரு அதுக்கு பிறகு அவருக்கு அந்த அத்தலை ஏராளமான செல்வத்தை கொடுத்தான் ஏராளமான செல்வத்தை கொடுத்தான் இப்ப இரண்டாவது முறை ஹஜ்ஜு கடமையா என்றால் இல்லை கடமை இல்லாம போனப்பயே அது பரலாயிடும் இரண்டாவது முறையாக அவர் ஹஜு செய்வதற்கே இது நஃபிலாக இருக்கும் என்று வர வரலாக இருக்கார் இதை போன்று பெண்களுக்கு ஹஜ்ஜு கடமையா ஆண்களுக்கு போற பெண்களுக்கு ஹஜ்ஜு கடமை அதே நேரத்தில் மகரம் அழைத்துச் செல்வதற்கு மகன் இருக்க வேண்டும் கணவன் இருக்க வேண்டும் பெற்றோர் இருக்க வேண்டும் உறவுக்காரர்கள் இருக்கணும் உறவு பந்தங்கள் இருக்க வேண்டும் இருந்தால்தான் அப்படி இல்லாம ஒரு அம்மா இருக்கிறாங்க ஆனா ஹஜ்ஜு கடமையாயிடுச்சு அந்த அம்மா வசியத்து செய்ய வேண்டும் என்றும் அார்க்கம் பண்ணிக்கிறது தன்னுடைய பணத்தில் இருந்து வசதி இருக்கிறதுனால யாராவது ஒரு மதிரியாக அந்த அம்மாவுக்காக அஜெட் செய்ய வேண்டும் என்றும் அர்க்கம் பண்ணிக்கிறது இதை போல யகராம் நம்ம எகராம் கட்டுறோம் யகராம கட்டிட்டு எகராம முறிச்சிட்டார் ஒருத்தர் யகராம் கட்டிட்டு ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் எகராம முறிச்சிட்டாருன்னா மீண்டும் அவர் யாராம் கட்டி செல்ல வேண்டும் கலா அதே நேரத்தில் தம் கொடுத்தாகும் எகராம முறிச்சது ஒரு பெரிய குற்றம் தமிழ் கொடுத்தாக ராம் கட்டுறதுக்கு முன்னாடி நிறைய வாசன பொருட்களை பயன்படுத்திக்கலாம் யாராம் கட்டுறதுக்கு முன்னாடி ஆனா அடையாள இருக்கக்கூடாது என்ன வச்சுக்கலாம் குளிச்சுக்கலாம் யாராம் கட்டுறதுக்கு முன்னாடி யாராம் கட்டிவிட்டால் எதையும் பயன்படுத்தக்கூடாது தலையில துணி போடக்கூடாது கல்வியா சொல்லிக்கிட்டே இருக்கணும் எதுவரைக்கும் சொல்லணும் காபத்துள்ளாவை பார்க்கிற வரைக்கும் கல்வியா சொல்ல வேண்டும் ஹஜ்ஜினுடைய கல்வியா எதுவரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் இந்த கல்லளிக்கிற வரைக்கும் ரமியுல் ஜிமார் என்று சொல்லுவார்கள் கல்லடிக்கிற இடம் வரைக்கும் ஹாஜிகள் தல்வியாவை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் மார்க்கம் படுத்திருக்கிறது பெண்களுக்கு யாராம் ஆண்களுக்கு மாதிரி இல்ல பெண்களுக்கு யாராம் எல்லாம் நார்மலாக போட்டு போடலாம் பெண்களுக்கு யாராம் இருக்கிறது நார்மலானதுதான் ஆண்களுக்கு தான் ஒரு கீழாடை ஒரு மேலாடை தைக்கப்படாதது பெண்களுக்கு அது ஒன்றும் கிடையாது தலையை மறைக்கணும்னு இருக்கே இது வந்து எகராமல்ல சில நேரங்களில் தலையை மறைச்சிட்டு நம்மால என்ன செஞ்சாங்கன்னா அதுக்கு மேலேயே மசவு செஞ்சுக்கிறாங்க அது கூடாது பெண்கள் மசுகை செய்யும்போது யாராம கலட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து மேல தடைக்கு மேல தடவிக்கிறாங்க இது மார்க்கத்திலே அனுமதிக்கப்படவில்லை அதனால அந்த துணியை கலட்டிட்டு அதற்கு பிறகுதான் பெண்கள் முகத்தை மறைக்கணுமா என்றால் முகத்தை மறைக்கக்கூடாது அதே நேரத்துல அவங்க வந்து பரதாவோடு இருக்கணும்னு நினைச்சாங்கன்னு சொன்னாக்கா முன்னாடி ஒரு கேப்பு மாதிரி போட்டு தன்னுடைய ஆடைகளை தொங்கவிட்டுக் கொள்ளலாம் மார்க்கம் எதை பண்ணிக்கிறது சரி தவாப்பு செய்கிற பொழுது ஒழு முறிஞ்சுன்னு சொன்னா என்ன சட்டம் மூணு தவாஃபுக்கு மேல உதாரணமா மூணு சுத்துக்கு மேல நாலு சுத்து சுத்திட்டாரு செஞ்சுட்டு வந்து மீதி சுத்துக்களை சுத்தி கொள்ளலாம் தவாஃபுக்கு ஒழு அவசியம் ஒழு இல்லாமத்த நாலு சுத்துக்கு மேல சுத்தி விட்டா மிச்ச சுத்துக்களை ஒழு செஞ்சுட்டு வந்து சுத்திடலாம் ரெண்டு சுத்து மூணு சுத்து தான் சுத்தி இருக்கிறார் இப்ப ஒழு முறிஞ்சிருச்சு தவாஃபே முறிஞ்சு போச்சு மீண்டும் வந்து தவாஃப் செய்ய மாட்டோம் சகி செய்கிற பொழுது ஒழு ஒருவருக்கு முறிந்து விட்டால் அதை பத்தி கவலை இல்லை சை செய்வதற்கு ஒழு செய்வது முஸ்தகபு சுண்ணத்து தான் என்று வர வாஜிபல்ல அதனால பிரச்சனை இல்லை அதே நேரத்தில் நாம இந்த ரம்மி செய்கிறோம் இந்த குர்பானியினுடைய மசலாக்கள் எல்லாம் இருக்கிறது அல்லவா இதில் தர்த்தி கனஃபி மதுகப்பட முதல்ல கல்லெறியணும் அதுக்கு பிறகு குர்பானி கொடுக்கணும் அதுக்கு பிறகு அழுக்கு செய்யணும் அதுக்கு பிறகு தவாபுசியாரை செய்யணும் மனைவியோடு சேர முடியாது சேர்ந்து விடலாம் மூணு நாளைக்குள்ள செஞ்சாகணும் பத்தாவது நாள் பதினொன்னாவது நாள் பன்னெண்டாவது நாள் பதிமூணாவது நாளினுடைய அசருக்குள்ளே தவாபுசியாரத்தை செய்தாக வேண்டும் முடியாத நிர்பந்தம் பெண்களினுடைய சூழல் இந்த மாதிரி நிலையில் இருக்கிறது ஒரு பெண் வந்து மாதவிடாயா இருக்கிறார் அப்ப அந்த பெண்களுக்கு மட்டும் மார்க்கம் அங்கீகரிக்கிறது அந்த மாதவிடாய்க்காலம் முடிந்ததற்கு பிறகு வந்து அந்த தவாபி தவாபுசியார் அவை செய்து கொள்ளலாம் ஏனென்று சொன்னால் ஹஜ்ஜின் சொன்னாலே அரப்பாவும் தவாபுசியாரத்தான் அதை சரியாக இருக்க வேண்டும் எனவே அன்புக்குரியவர்களை கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய தோஃபிக்கை எனக்கும் உங்களுக்கும் ரபுலாளும் அல்லா ஜன்தலா நம்முடைய நாட்டங்களை நிறைவேற்றி தந்து விடுவானாக ஒருவர் நம்மிடத்தில் இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்தி கேன்சர் மழையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் மாற்றுமலை சகோதரர் ஆனால் ஒரு முஸ்லிமான சகோதரர்களுக்கு நண்பராக இருக்கிறார் முனமடைவதற்காக கேட்டிருக்கிறார் அல்லாஜெல்லாம் அவருக்கு எல்லா வகையான நலத்தையும் குணத்தையும் தந்த அதோடு சேர்த்து நமக்கு ஒரு சுயநலம் அவருக்கு இஸ்லாக்கூடிய வாக்கியத்தை அப்படாகவே தந்தார்கள் உலகத்தோடு சேர்க்க வேண்டிய போல இடங்களிலும் கேளுங்க இதாயிரத்தோடு அப்படாக குணமடைய செய்வானாங்கலாம் அவருக்கு ஏதாவது அவர்கள்